பின்பு வெளியே போய் மக்களுக்கு தொழ வைத்தார்கள் பின்பு வீட்டிற்கு வந்து இரண்டு ரகத்துகள் மேலும் மஹ்ரிவை மக்களுக்கு தொழவைத்தார்கள் பின்பு வந்து இரண்டு ரக்கள் தொழுதார்கள் மேலும் இஷாவை மக்களுக்கு தொட என் வீட்டிற்கு வந்து இரண்டு ரகத்துகள் துழுதார்கள் முஸ்லிம் ஏழு மூன்று பூஜ்யம்